அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ இன் அல்ஹம்துலில்லாஹி نحம்துஹு வநஸ்தைனுஹு வநஸ்தகஃபி Ruh உன உது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃஸினா வமின் சையாத்தி அமலினா மன் யஃதி அல்லாஹ் ஃபலா முதீல் தலா வமன் யர்துல் ஃபலாஹ ஹதியனா வ அஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷஹது அன் முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின வ அலா ஆலி முஹம்மதின கமா ஸல்லaita அலா இப்ராஹீமா வ அலா ஆலி இப்ராஹீமா இன்ன கஹ்மதுல் மஜீத் அல்லாஹு அல்லா முகமது அலஹமதுல கடந்த வாரத்தில் உகது யுத்தத்தினுடைய சுகதாக்களை பற்றி பார்த்து வந்தோம் அதே போல பெண்களுடைய பங்களிப்பை பார்த்தோம் இன்று வந்து குறிப்பாக முழுக்க முழுக்க உகது யுத்தத்தில் பெறக்கூடிய பாடங்கள் படிப்பனைகளை தான் நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக உகது தோல்வி அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் வெளிப்படையாக பார்த்தோம்னு சொன்னா அது வந்து ஒரு தோல்வி அப்படிங்கறத தெல்ல தெளிவாக நம்ம சொல்ல முடியும் ஆனா இப்னு கயீம் ராமத்துலாவை சொல்லிக் காட்டுறாரு இது வந்து ஒரு வெருமையான ஒரு வெற்றி ஏன்னு சொன்னா இதுல வந்து தங்க சுரங்கத்திலிருந்து தங்கம் கிடைப்பது போல அடுக்கடுக்கான படிப்பினைகள் முஸ்லீம் உம்மத்துக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அப்ப அந்த படிப்பினைகளை நாம இங்கே பார்க்க போறோம் குறிப்பாக சூரத்துள் அன்பால் முழுக்க முழுக்க பதருவை ஒட்டிய நிகழ்வுகள் அதற்குரிய அறிவுரைகள் அதை பத்தி முழுக்க முழுக்க வசனங்கள் இருக்கும் அநேகமான வசனங்கள் அதேபோல சூரத்துள் ஆலஇ இம்ரான்ல அதிகமான வசனங்கள் எதை குறித்து இருக்கும்னு பார்த்தோம்னு சொன்னா அதுல வந்து அதிகமான வசனங்கள் வந்து இந்த உகதி யுத்தத்தை பத்தி இருக்கும் அப்ப இந்த ஆல இம்ரான்ல உள்ள அதிகமான வசனங்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இப்ப ஒவ்வொரு படிப்பனைகளாக பாடங்கள் என்னென்ன உகுது கிடைச்சது அப்படிங்கிற பாடங்களை முதலாவதாக வரலாறு நாம வரலாறு படிக்க வேண்டியது முக்கியத்துவத்தை வரலாறு இருக்கிற மிக மிக முக்கியமானது அல்ல வந்து ஏதோ பொழுதுபோக்காக நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் குரான் வந்து பல நபிமார்களுடைய வரலாறு பல முன் சென்ற மக்களுடைய வரலாறுகள்லாம் கூறல நமக்கு அதுல படிப்புனே இருக்கு நமக்கு கியாமத்தினால் வரைக்கும் அதுல இருந்து நம்ம படிப்பினை பெறணும் அப்படிங்கறதுக்காக தான் அல்லா தாலா வரலாறு வந்து போட்டிருக்கான் குரான்ல நமக்கு பதிய வைத்திருக்கிறான் அல்லா தால மூன்றாவது அத்தியாயம் அதாவது இந்த சூரத்து ஆல இம்ரான்ல நூத்தி மற்றும் நூத்தி முப்பத்தி வசனத்துல சொல்லி காட்டுறான் உங்களுக்கு முன்னரும் இதே போல பல நிகழ்வுகள் நடந்திருக்குது எனவே நீங்க வந்து பூமியில சுத்தி திரிஞ்சு பாருங்க இறைவனுடைய வசனத்தை பொய்யாக்கியவர்களுடைய முடிவு எல்லாம் என்ன ஆச்சுன்னு பாருங்க இது மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக தெளிவாக கூடியதும் இறை அச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கிறது சொல்றான் இந்த குரான் குரான்ல உங்களுக்கு முன்னாடி சென்ற மக்களுடைய வரலாறுகள் இருக்கு சுத்தி தெரிஞ்சு பாருங்க அவங்களுடைய நிலைமைகள்லாம் நிராகரிச்சனால என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு வரலாற்றை பாருங்க நினைவு கூறுறான் அப்ப இது வரலாறு வந்து ஒரு முக்கியமான படிப்பினை பாடம் அல்லாத்தெல்லாம் குரான்ல வந்து நிராகரித்த மக்களுடைய அவர்களுக்கு நடந்த கேடுகளை பற்றியும் வரலாறுகளை பதிவு செஞ்சிருக்கிறான் அதே போல ஈமான் கொண்டு அவர்களுக்கு கிடைத்த வெகுமதிகளையும் அல்ல வந்து திருக்குறான் வந்து பதிவு செஞ்சிருக்கிறான் அதை நம்ம குரான் முழுக்கதும் பார்க்க முடியும் நாம இங்கு உகதியுத்தத்தின் மூலமாக படிக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாறு யாருன்னு சொன்னா முகமது சல்லல்லா வலையம் அவருடைய வரலாற உலகத்திலேயே உலகம் தோன்றியதிலிருந்து உலகம் அழிய போகும் வரை சிறந்த மனிதரான ஒரு மனிதருடைய வரலாற்றை நாம பாத்துட்டு இருக்கிறோம் அல்லா தலா இருபத்தி ஓராவத்தி நூத்தி ஏழாம் சொல்லி காட்டுறான் நபிசுல்ல பத்தி நீங்க இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் அருட்குடையாகவே அனுப்பப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அந்த மேலும் நபிசுல்லா சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க நான் இருக்கிறனே அதாவது சில நபிமார்கள் சில சமுதாயத்துக்கு இப்ப இப்ராம் அலிஸ்லம் இருக்கும் போதே லூத் அஸ்லம் இருப்பாங்க அவங்க ஒரு சமுதாயத்தில் இவங்க ஒரு சமுதாயத்துல இருக்கிறாங்களே அவரு நபியாக்கப்பட்டதிலிருந்து கேமத்தினால் வரை மனிதவர்க்கத்துக்கும் ஜின்வர்க்கத்துக்கும் அவருதான் நபி அப்ப நாம் முழு சமுதாயத்துக்கு நபி அப்ப அப்பேற்பட்ட மனிதருடைய வரலாறு படிப்பனைகளை நம்ம ஊது கலத்தில இருந்து பார்க்க முடியும் அல்லாது தாளா மூன்றாவது ஒன்பதாம் வசனத்துல சொல்லி காட்டுறான் நீங்க வந்து தைரியத்தை இழந்தராதிங்க கவலையும் அடையாதீங்க நீங்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்க தான் மேன்மை அடைவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாத்தலா வசனம் இந்த வசனம் எப்ப வந்துச்சுன்னு சொன்னா முழுக்க முழுக்க இவர்கள் தோல்வி அடைந்த கடுமையான தோல்வி எழுபது முஜாஹிதீன்கள் அங்கு வீரமரணம் அந்த நேரத்துல அல்லா அவர்களுடைய மனச வந்து தேர்த்து நங்கிறதுக்காக அவங்களுடைய முழு உளவியலும் எப்படி இருந்துருக்கும் அந்த நேரத்துல பத்ர்ல மிகப்பெரிய வெற்றி உகதுல மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்ப அந்த தோல்வியில நம்பிக்கை கவலை அடைஞ்சிர்கள் அதே சூரத்து ஆல இம்ரான்ல நீங்க தான் மனிதர்களை தோன்றிய வகுப்பாறுகள் எல்லாம் மிக மேன்மையானவர்கள் சொல்றான் குன்தும் ஹைரத் அப்படிங்கிறான் தோன்றிய மக்கள் ஆதமலை இருந்து கமத்து நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய படைப்பினங்களில் நீங்க தான் சிறந்தவர்கள் எப்ப இறக்கிறான் உகது களத்தில் தோல்வி அடைஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையாக அல்ல மருந்தாக இந்த வசனங்கள் இறக்கிறான் இதெல்லாம் வந்து ஏதோ பத்ரில வெற்றி அடைஞ்ச பிறகு மக்காவை வெற்றி அடைஞ்ச பிறகு இல்ல மூன்று மூன்று இரண்டு பகுதிய இஸ்லாமியர்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு கொண்டு வரும்போது அல்ல இறக்கல மிகப்பெரிய கடுமையான தோல்வியுடைய நேரத்தில் அல்லாஹலா இந்த வசனங்களை இறக்கி நீங்க வெற்றிய நீங்கதான் வெற்றியாளர்கள் நீங்கதான் சிறந்த உம்மத்தினர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா ஆறுதல் அளிக்கும் மருந்தாக அல்லாஹால இறக்கி கொடுக்கிறோம் அடுத்ததாக அல்லாஹ் பாருங்க மூன்றாவது நூத்தி நாப்பது முதல் நூத்தி வரை நீங்க வந்து காயமடைஞ்சா தைரியம் இழக்காதீங்க அதன் காரணமா நீங்க தைரியம் இழக்காதீங்க அந்த மக்களும் இதே போல வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க இத்தகைய கஷ்ட காலம் எல்லாம் மனிதர்களுக்கு இடையில மாறி மாறி வரும்படி நாம தான் செஞ்சிருக்கிறோம் ஏனென்றால் உங்களில் உண்மையாகவே யார் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை அறிவித்து விடுவதற்காகவும் யார் வந்து மார்க்கத்திற்காக உயிரையும் அர்ப்பணம் செய்ய மாபெரும் தியாகியை அவன் எடுத்து அறிவிப்பதற்காகவே இவ்வாறு செய்கின்றான் அநியாயக்காரர்களை அல்லா நேசிப்பதில்லை நிராகரிப்பாளர்களை அழித்து உண்மை நம்பிக்கையாளர்கள் அவர்களை வடிகட்டி எடுப்பதற்காகத்தான் அல்லா இப்படி செய்யறான் அடுத்த அவசரத்தில் எல்லாம் சொல்றான் உங்களில் அல்லாவிற்காக போர் புரிபவர்கள் யார் சகித்துக் யார் என்பதை அல்லா பரிசோதித்து அறிவதற்கு முன்னதாகவே நீங்கள் சொர்க்கம் நுழைந்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாத்தெல்லாம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அவசரத்தில் கேட்கலாம் நூத்தி நாற்பத்தி மூணு அல்லா சொல்றான் நீங்கள் இறந்து விடுவதற்கு முன்னதாகவே அல்லாவுடைய பாதையில உயிரை அர்ப்பணம் செய்ய விரும்பிக் கொண்டிருந்தீர்களே இப்போது அது உங்கள் கண் முன்னாடி வந்த பிறகு நீங்க திட்டமாக அதை பார்த்துட்டீங்க ஆனா அந்த போர்ல வந்து ஏன் நீங்க தயங்குறீங்க அப்படின்னு அல்லாஹால வந்து அல்லா தலா கேள்வி எழுப்புறோம் இதுல பல்வேறு படிப்பினைகள் இருக்கு இந்த நான்கு வசனத்தில் மிகப்பெரிய படிப்பினைகளை அல்லாத்தலா வச்சிருக்காங்க முதலாவது அல்லாத்தலா சொல்றான் உங்களுக்கு காயம் இப்ப ஏற்பட்டுருச்சுன்னு கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்க அவர்களுக்கும் அதே மாதிரி காயம் ஏற்பட தான் இப்ப பத்திரிக்க ஏற்பட்ட காயத்தை விட அவர்களுக்கு மோசமான காயங்கள் ஏற்படதான் செஞ்சது அவர்களிடம் மிக முக்கியமான தலைவர்கள் இறக்கதான் செய்தார்கள் அப்ப நீங்க வந்து காயமடையாதீங்க காயமடைந்தாலும் கவலைப்படாதீங்க அப்படி நல்லா விதா இங்கு அவர்களுக்கு கட்டளை இடறோம் அடுத்து பாருங்க அதே அடுத்த வசனங்கள் அந்த வசனங்கள்ல அடுத்தடுத்த படிப்பனைகள் இந்த வெற்றி தோல்வியிற்கு இவர் உங்களிடையில மாறி மாறிதான் வரும் ஒருத்தருக்கே கிடைச்சிட்டு இருக்காரு அல்லாத்தலா அந்த நூத்தி நாற்பத்தி ஓராசனத்தில் மனிதர்களுக்கு இடையில வந்து இத்தகைய கஷ்ட காலம் வந்து மாறி மாறி வரும்படி நாம தான் செய்யறோம் அப்படின்னு அல்லாத்தலா சொல்றோம் குறைசிகள் போனது ஜெயிச்சாங்க இந்த முறை போன முறை குறைசிகள் தோற்றார்கள் இந்த முறை முஸ்லீம்கள் தோற்றார்கள் அப்ப இப்ப கையும்த்துல சொல்லாட்டுறாரு இதை குறித்து இந்த வசனத்தில் இந்த பகுதியை குறித்து அவர் சொல்லி காட்டுறாரு முஸ்லீம்கள் வந்து எப்பயுமே வெற்றி அடைஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா உலக ஆதாயங்களுக்காக மக்கள் கண்டிப்பா எல்லாருமே முஸ்லீம் கடத்துல வந்துருவாங்க வரமாட்டாங்க நிச்சயமா வந்துருவாங்க தொடர்ந்து தோல்வியே அடைஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா யாருமே வந்து என்னடா இது இதே மார்க்கமே இல்லைன்னு நினைச்சிருவாங்க மேலும் அல்லாஹால வந்து இந்த வெற்றி தோல்வியை வைத்து தான் வந்து சோதனையே வைக்கிறான் தோல்வி அடைந்தாலும் இவர்கள் வந்து உறுதியாக இருக்கிறாங்களா ஈமான்ல அப்படின்னு அல்லாவித்தலா சோதிப்பதற்காகவும் ஏற்படுத்தணும்னு சொல்றோம் அல்லாவித்தலா இப்ப வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறிதான் வரும் அதை வந்து நாம வந்து பொருட்படுத்தக்கூடாது மேலும் இந்த வெற்றி தோல்விக்கு முக்கியமான காரணமே யாரு முனாஃபிக் அப்படிங்கறத பிரித்தெடுப்பதற்காக தான் அல்ல பல்வேறு வசனங்கள் இந்த வசனம் மட்டுமல்லாது பல்வேறு வசனங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டிருக்கிறா இந்த போர் என்பதை முனாஃபிக்கை பிரித்து காட்டுவதற்கு தான் அப்படின்னு அல்லாத்தல சொல்லி அடுத்த முக்கியமான படிப்பு என்ன யார் உண்மையான நம்பிக்கையாளர்கள் உங்களில் யாரு வந்து உண்மையாகவே வந்து உண்மையான தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறீங்கன்னு அல்ல பிரித்தெழுப்பதற்காக தான் இவ்வாறு ஒரு ஒரு விஷயத்தையே ஏற்படுத்த தோல்வியை ஏற்படுத்தின அல்லா தலா சொல்றோம் அப்ப நாம முன்னாடி பார்த்தோம் முனாஃபிக்குகளை முனாபிக்குகளையும் ஈமான் கொண்டவர்களையும் இந்த உகதுல வந்து அல்லா பிரித்தெடுத்த பார்த்தோம் அடுத்த இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் உங்களிலிருந்து சுகதாக்களை வந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கொள்றோம் அப்ப வடிகட்டி எடுக்கிற அல்லா தலா நாம வந்து இங்க அல்லாஹ் ஒரு சுகதாக்கள் ஆ ஒருத்தர் சுகதாவே ஆகணும்னாவே ஒரே வழி என்ன பிரதானமான வழி அவர் எதிரியால கொல்லப்படணும் அல்லஹ் எழுபது நபர்கள் அங்கு வந்து அல்லாஹுடைய பாதையில் சஹிதனாக நாம எல்லாருக்கும் தெரியும் பல்வேறு அபீஸ்கள் நம்ம போன வகுப்பில் தான் பார்த்தோம் சுகதாக்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதியை பத்தி பார்த்தோம் அந்த வெகுமதியை எப்படி அவங்க அடைய முடியும் சகிதானதான் அடைய முடியும் அப்ப அல்லா தலா தேர்ந்தெடுத்து அல்லாவிற்கு விருப்பமான நபர்களை தேர்ந்தெடுத்து அங்கு அல்லாஹலா அவர்களை அந்த பதவியை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லா தலா கொடுத்து அருள்றான் இந்த வசனங்கள் மூலமா அல்லா தலா சொல்லி காட்டுறோம் மேலும் வந்து நம்பிக்கையாளர்களை இறை நம்பிக்கையாளர்களை வந்து அல்ல சுத்தப்படுத்துறங்கிறான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு அடியாரால நன்மைகள் செய்து ஒரு அவனுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இடத்தை அடைய முடியலன்னு சொன்னா அவர்களுக்கு அல்லா சோதனைகள் மூலமாக அவனுடைய பாவத்தை நீக்குவான் அப்படிங்கறத பிரபலமான அதே போலதான் இங்கு ஏற்பட்ட சோதனைகளாக இருக்கட்டும் இங்கு ஏற்பட்ட சுகாதாக்களுடைய அந்த உயிர் தியாகங்களாக இருக்கட்டும் எல்லாமே அவர்களுடைய தரஜாவை உயர்த்துவதற்காக அல்லா ஏற்பாடு செய்த விதித்த ஒரு விஷயம் அப்படிங்கறத இந்த வசனத்தின் மூலமாக நாம வந்து தெரிந்து கொள்ள முடியுது மேலும் வந்து அல்லாஹால சொல்லி காட்டுறான் இதே இந்த வசனங்கள் மூலமாக இவர்கள் அதாவது இந்த குஃபார்களை கேடு குஃபார்களுக்கு அல்லாஹால கொலைகள் மூலமாக அவர்களை கொலை செய்தார்களே அவர்களை வந்து அந்த சுகதாக்களை வந்து சஹிதாக்கினாங்களே அவர்களெல்லாம் அல்லாஹால சும்மாவை விட்டுறப்போறான் அவர்களுக்கு அது வெற்றி கிடையாது அவர்கள் நாளைக்கு அந்த அந்த தியாகிகளை கொலை செய்ததன் மூலமாக அவர்களுக்கு நன்மையா கிடைக்க போது நபிசுல்ல இந்த கைமியா என்பவன் வந்து அடிச்சானே அவனுக்கு நாளைக்கு எப்பேற்பட்ட தண்டனை கிடைக்க போதுபா நபிசுல்லத்தை காயப்படுத்தினானே அவனுக்கு எப்பேற்பட்ட தண்டனை நாளைக்கு கிடைக்க போது எப்பேற்பட்ட இழிவு கிடைக்க போது அப்ப இது போன்ற அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதன் மூலமாக அவர்களுக்கு அல்ல இழிவை தான் கொடுக்கறோம் இதே முஸ்லீம்கள் புறத்தில் எடுத்துக்கோ அவர்களுக்கு இது இழிவா சுகதாக்களானது அவர்களுக்கு இழிவா கிடையாது உங்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலும் எங்களில் கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்திலும் இருப்பார்கள் விசாரணை சொல்லி காட்டினாங்க அப்ப இவர்களுக்கு இது நல்வரவு முஸ்லீம்களுக்கு அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தீங்கு இப்ப இன்றைக்கு நாம இந்த விஷயத்தை பொருத்தி பார்க்கணும் பல்வேறு நாடுகளில் முஸ்லிம்களுடைய முஸ்லீம் பெண்களுடைய கற்புகள் சூறையாக்கப்படுது அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க சொன்ன ஒரே காரணத்திற்காக முஸ்லீம்கள் எல்லா நாடுகளிலும் அவ்வளவு இன்னல்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்களே அந்த இன்னல்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த குஃப்பார்களை அல்லாஹலா சும்மாவா விட்டுறப்போறா உண்மையான வாழ்க்கை மறுமேல தொடங்குது அந்த வாழ்க்கையில் அல்லா தலா சும்மாவா விட்டுறப்போறான் நிச்சயமாக விட போறது கிடையாது நாம பிரபலமான ஒரு கொடுங்கோள அப்பேற்பட்ட அந்த பனு இஸ்ரவேல்களை அடிமைப்படுத்தி ஆண்டாண்டு காலங்களாக அவன் சந்தோஷத்தை அனுபவிச்சு கொண்டிருந்தானே அதற்கெல்லாம் அவனுக்கு தண்டனை கிடைக்காமையா போயிட போது அதுபோல இந்த குஃபார்களுக்கு இழிவடை செய்வதற்காக நமக்கு தோல்வி மாதிரி தெரிந்தாலும் அவர்களுக்கு இழிவை அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹ் இது போன்ற ஏற்பாடு செய்யறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அடுத்து அல்லாஹ் தலா இங்கு ஒரு நமக்கு வந்து கேள்வி கேட்கறோம் நீங்க வந்து நம்பிக்கையாளர்கள் உங்கள் நீங்க வந்து அல்லாவுக்காக போர் புரிவங்க யாரு அதுல வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் பொறுத்து சகிச்சு யாரு என்பதை அல்லாவித்தாலா பரிசோதனை செஞ்சு பாக்கறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் செய்யாமலே நீங்க சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களான்னு கேட்கறோம் இப்ப நாம இங்க கருத்துல கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா அல்லாவுடைய பாதையில நாம பாடுபடாம அல்லாவுடைய பாதையில் நாம சிரமம் எடுத்துக்கொள்ளாம நாம சொர்க்கம் போயிட முடியாது ஏதோ உக்காந்த இடத்துல நல்லா ஏசியில உட்காந்துட்டு உட்காந்துட்டு போயிடலாம் நினைச்சிருங்களா நல்லா கேக்கிறோம் நீங்க சகித்துக் கொள்ளாம வரக்கூடிய துன்பங்களை சகித்துக் கொள்ளாம அல்லாவுடைய பாதையில் வரக்கூடிய துன்பங்களை கஷ்டங்களை சகித்துக் கொள்ளாம நீங்க ஈஸியா அவ்வளவு ஈஸியா நீங்க சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னு அல்லாத இந்த மூன்றாவது நூத்தி நாற்பத்தி இரண்டாம் சொல்லிகாட்டுறோம் அப்ப அல்லா வந்து நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறான் நம்மளிடத்துல அவனை நெருங்குவதற்காக நாம சிரமப்படணும் கஷ்டப்படணும் உயிர் தியாகம் செய்யணும் அப்படின்னு அல்ல எதிர்பார்க்கிறான் அவ்வளவு லேசில் நான் சொர்க்கத்தை கொடுத்துடமாட்டேன் சொல்றேன் நல்லா இருக்கலாம் எந்த நபியும் சேர் போட்டு உட்காந்து ஏசியில உட்காந்து வெறும் பாடம் மட்டும் எடுத்துக்கொண்டிருந்து அவர்கள் வந்து சொர்க்கத்தை பெற்றுக்கொண்டார்களா நூல செல்லம் கல்லால் அடிவாங்களா லூத்தல செல்லம் எப்பேற்பட்ட இன்னல்களை பெற்றுக்கொண்டாங்க ஏதாவது ஒரு நபி சொகுசாக இருந்து மக்களிடத்துல இந்த தவீதை எடுத்து சொல்லி சொகுசாக இருந்திருக்காங்கன்னு வரலாற்றுல காண முடியுமா நம்மளால இப்ராஹிம் லசத்துக்கு நெருப்புல போலயா அப்ப அல்லாத எதிர்பார்க்கிறான் அப்ப இந்த தியாகம் எல்லாம் செய்யாம நீங்க சொர்க்கம் ஈஸியா போயிடலாம்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா அப்ப இது போன்ற தியாகங்கள் செய்ய வச்சு நான் பார்ப்பேன் அதன் மூலமாக உங்களை வந்து சிறந்த இடத்துல நான் வைப்பேன் அப்படின்னு அல்லாத சொல்லி காட்டுறோம் மேலும் நம்ம இதுல இருந்து எடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு நம்ம மக்கள்ல ஒரு நம்மளுடைய அறிஞர்களையும் எடுத்துக்கொண்டோம் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிட்டாங்க பாதையில் பாடுபட்ட அனைத்து முஜாஹிதர்களும் ரசூல்லா சிலாஸ் என்ன பண்ணாங்க சந்த குத்தின் போது உலகத்திற்கே தலைவர் உலக உண்மத்திற்கே வழிகாட்டி அவர் உட்கார்ந்துகிட்டு ஆர்டரா போட்டு இருந்தார் அனைவரும் பசியினால ஒரு கல்ல கட்டி இருக்கும் போது அவர் ரெண்டு கல்லை கட்டிக்கிட்டு குழி தோண்டிட்டு இருந்தார் அகல் தோண்டிட்டு இருந்தார் இப்ப நாம் தியானம் வந்து செய்துதான் ஆகணும் அப்படிங்கறத அல்லாஹலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்கிறோம் அடுத்ததாக இதே வசனத்துல அடுத்த வசனத்துல அல்லாஹலா சொல்லி காட்டுறான் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல நீங்க உங்களுக்கு அந்த மவுத்து வர்றதுக்கு முன்னாடி சஹீதாவும் நீங்க ஆசைப்பட்டு கொண்டிருந்தீங்க ஆனா இது உங்க கண்ணு முன்னாடி வந்துருச்சு இப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குற அப்ப அல்லா தலா இங்க நிஜமாவே உண்மையாகவே நாம வந்து அல்லாவுடைய பாதையில் வீரவரணம் அடையணும் அப்படின்னு உண்மையான நீத்துதான் வச்சிருக்கிறோமா இல்ல வாயளவுல சொல்றமா அப்படின்னு சோதித்து பார்ப்பதற்காக இது போன்ற சோதனைகளை நமக்கு வைக்கிறோம் புகது கலம் போன்ற தோல்விகளை பயங்களை அச்சங்களை இழப்புகளை ஏற்படுத்தி நிஜமாகவே இந்த சஹிதாக இவனுடைய உள்ளத்துல வச்சிருந்தமா அப்படின்னு சோதித்து பார்க்கறதுக்காக தான் அல்லாஹு தாலா இது போன்ற இந்த ஏற்பாடுகளை அல்லா செய்யறான் அப்படிங்கறத நாம இங்கே பார்க்க முடியும் இந்த வசனங்களில் இவ்வளவு படிப்பனைகள் இருக்குது அல்லாஹால இவர்கள் செய்த தவறுகளை எப்படி கையாள்றான்னு பாருங்க இந்த உகது களத்தில் சில முஜாஹிதுகள் செய்த அந்த தவறுகளை எப்படி கையாள் அதற்கு முன்னதாக நாம கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாவு தாலா முழு வரலாற்றையும் முழு இஸ்லாமத்துடைய வரலாற்றிலையும் ஒரு படை வெற்றி அடைஞ்சிட்டு எங்கேயுமே அந்த படையை அல்லாஹால உயர்த்தி அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை வந்து மேன்மைப்படுத்தி சொன்னதே கிடையாது பத்ரல வெற்றி அடைஞ்சாங்களே அவர்களுக்கு அல்லாஹால வந்து மேன்மைப்படுத்தியா கூறுனா அவர்களுடைய தவறையும் தான் அங்க சுட்டி காட்டினா வெற்றி அல்லாவின் புறத்திலிருந்து வருது அப்படின்னு அல்லா தலா சொல்லி மூன்றாவது அல்லா தலா சொல்லி காட்டுறான் இந்த பதருவை பத்தி குறிப்பாக நூத்தி வசனம் எதை பத்தி பேசுதுன்னு சொன்னா உங்களுக்கு அல்லா தலா அதாவது ஆரம்பத்தில் வெற்றி அடைஞ்சாங்கல்ல உகதுல அது கிட்டத்தட்ட நமக்குதான் வெற்றி உங்களுடைய உள்ளங்கள் திருப்தி அடைவதற்காகவும் உங்களுக்கு நச்சியமாகமே அல்லா வந்து இப்படி வந்து உதவி செய்தான் அப்படின்னு சொல்லி அல்லா தலா வந்து திருமுறை கூட சொல்லி காட்டுறோம் அல்லாதான் உதவி செய்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்களால் திறமைகள்லாம் நீங்க வெற்றி கொள்ளல அப்படின்னு இந்த வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுறோம் மேலும் பத்ரிலையும் பாருங்க பத்ரி அவர்கள் வெற்றியடைந்த பிறகும் அல்லாஹலா அவர்களை வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு அன்சாரி சஹாபி இந்த வயதான முதியவர்கள்லாம் நீங்க வெற்றி கொண்டனாலவா நீங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க அறுக்க காத்திருந்த ஒட்டகங்கள் போல இருந்தவர்கள் அவர்கள் சொல்லும் போது அப்படி இல்லைன்னு நபிசுல்லா அவர்கள் திருத்தினான் அல்லாதான் உங்களுக்கு வெற்றியை அளித்தான் அப்படின்னு அல்ல அங்கேயும் வசனம் இறக்கி அல்லா தலா அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தான் உங்களால வெற்றி வரல அப்படின்னு அல்லாஹால பதிவு செய்தான் மேலும் இன்னொருபடி மேல போய் அல்லா தலா எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் சூரத்தில் அன்பால்ல அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாவுடைய புறத்திலிருந்து ஏற்கனவே உங்களுக்கு மன்னிப்பு உறுதி செய்யப்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அந்த பத்ரப்போரில் அவங்க கைதிகளை வந்து பிணையத்தொகை பெற்றுக் கொண்டு மன்னிச்சு விட்டாங்களே அதுக்கு மகத்தான ஒரு வேதனைய வந்து அல்லா உங்கள் மீது இறக்கியிருப்பான் அப்படின்னு அல்லாத்தலா அவர்கள் செய்த தவறுகளை தான் இங்கு அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்டுறான் இந்த வரலாற்று நம்ம முன்னதாகவே பார்த்தோம் அப்ப அல்லா வந்து அவன் நாடி இருந்தா ஏற்கனவே அவன் நாடிவிட்டான் அவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருச்சு அவ்வாறு நாடாமல் இருந்திருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை இறக்கியிருப்பேன் அப்படின்னு அல்லாஹால வெற்றிக்கு பிறகும் அவர்களுடைய தவறுகளைதான் சுட்டிக்காட்டுறான் ஆனா இந்த உகது யுத்தத்தில் அல்லாஹாலுடைய அந்த எவ்வளவு அழகான வசனங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அருமையான முறையில் அல்லாஹால அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வசனங்கள் எனக்கு வெற்றியின் போது வெற்றி கழிப்பு வந்தடக்கூடாது பெருமை வந்தடக்கூடாது கர்வம் வந்தடக்கூடாது என்னாலதான் வெற்றி அடைஞ்சிருக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி இதெல்லாம் திருத்திக்கோங்க இங்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்ட போது அல்லாதான் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக வசனமாக இருக்கட்டும் அப்ப அங்க எல்லாம் சொல்றான் நீங்க தான் சிறந்த உங்கத்து நீங்க தான் நம்பிக்கையாளர்கள் கவலை அடையாதீங்க அப்படின்னு சொல்லி தோல்வியின் போது தவரே செய்திருந்த பதிரா தவறு செய்யல போர் முடிந்தது பிறகு கைதியுடைய விஷயங்கள் காரணமே அவர்கள் இழைத்த தவறுதான் அல்ல அதை கூட கண்டிக்காம மன்னிச்சன்னா ஆயத்திற்கு நீங்க தான் நம்பிக்கையாளர்கள் நீங்க கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் வசனங்கள் தான் இறக்கிறான் அப்ப அவர்களுடைய அந்த ஸ்பிரிட்ட அவர்களுடைய அந்த ஆன்மாவை ஆன்மாவுக்கு மருந்தூட்டக்கூடிய விதத்தில் அல்லாஹால வசனங்களை இறக்கி காட்டுறான் அப்படிங்கறத நாம் இதிலிருந்து பார்க்க முடியுது மேலும் வந்து அடுத்து இதிலிருந்து நம்ம உகதியிலிருந்து படிக்கக்கூடிய படிப்பின என்னன்னு சொன்னா அல்லாஹலா இதற்கு முன்னதாக உள்ள இருந்த முஜாஹிதிகளை பற்றி அல்லாஹலா இங்கே பதிவு செய்து உங்களுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹலா இங்கு பதிய வைத்து அவர்களுடைய உள்ளங்களுக்கு திடப்படுத்துறோம் ஆல இம்ரான்ல மூன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி நாற்பத்தி ஆறு முதல் அந்த தர்ஜுமா பார்த்தோம் சொன்ன அல்லா எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களுடன் இறைவனின் பல நல்லடியார்களும் சேர்ந்து அல்லாவுடைய பாதையில் போர் புரிஞ்சிருக்கிறாங்க அவர்கள் அல்லாவுடைய பாதையில் போர் செய்ததனால தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தின் காரணமாக அவர்கள் எந்த தைரியமும் இழந்துவிடவில்லை பலகீனமும் ஆகிவிடவில்லை எதிரிகளுக்கு பணிந்தும் விடவில்லை என்னன்னா சொல்றாங்க பாருங்க அவங்க வந்து தைரியமும் இழக்கல அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தினால அவர்கள் பலவீனமாகவும் ஆகல அவர்கள் வந்து எதிரிகளிடம் வந்து அவர்கள் வந்து சரண்டரும் ஆகல சகித்துக்கொள்ளதான் செஞ்சாங்க அதுபோல சகித்துக் கொள்பவர்களை தான் அல்லா நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றான் இது மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து எங்களோட இறைவனை எங்களுடைய பாவங்களின் மன்னிப்பாயாக நாங்கள் வரம்பு மீறிய குற்றத்தையும் மன்னிப்பாயாக எங்கள் பாதங்களை நழுவாது நீர் உறுதிப்படுத்தியும் வைப்பாயாக நிராகரிக்கும் மக்களை வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்து கூறியதும் நீங்க நினைவுல வைங்க அப்படின்னு அல்லா தலா இந்த நூத்தி நாற்பத்தி ஏழாம் வசனத்துல அல்லா தலா பதிவு செய்றோம் மேலும் நூத்தி நாற்பத்தி வசனத்துல சொல்றான் அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகத்தின் நன்மையையும் மறுமைக்கான அழகான நன்மையும் வழங்கினான் இத்தகைய நல்லவர்களையே அல்லா நேசிக்கின்றான் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னாடி வந்த நபிமார்களையுடைய அவர்களோடு போரிட்ட நல்லடியார்களுடைய அந்த இதற்கு முன்னாடி உள்ள வரலாறுகளெல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படின்னு பதிவு செஞ்சு நீங்களும் இப்படி பிரார்த்தனை செய்யுங்க கஷ்டம் அடையாதீங்க தைரியம் இளக்காதீங்க நீங்க எதிரிகளிடமிருந்து நீங்க சரணடைஞ்சிராதீங்க அப்படின்னு அல்லாத்தாலா முன்னர் உள்ள வரலாற்றை இங்கு பதிவு செய்து அவர்களுக்கு அங்கு அவர்களுடைய ஆன்மாவிற்கு மருந்து விட்டுகிறோம் அப்ப இங்கு நாம கருத்தில் கொள்ள வேண்டது என்னா இதுல தெளிவாக தெரியுது நல்லடியார்களா இருக்கட்டும் முன்னர் வாழ்ந்த நல்லடியார்களாக இருக்கட்டும் நபிமார்களாக இருக்கட்டும் அவர்கள் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சேனி கீழே உக்காந்துகிட்டு ஏசி கீழே உட்காந்துட்டு நல்லா காரில் போயிட்டு ட்ரெயினில் பஸ்ஸில் போயிட்டு வெறும் மார்க்க பிரச்சாரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த நபர்கள் கிடையாது அப்படிங்கிற தெல்ல தெளிவாக தெரியுது அவர்கள் அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய பாதையில் போர் புரிந்தார்கள் அதில் வந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டார்கள் அவர்களே அல்லா நேசிக்கிறேன் அல்லா தலா சொல்லிக் காட்டுறோம் அப்ப அல்லாவதலா இங்கு ஒவ்வொரு உம்மத்திடத்திலும் அதாவது அல்லாத கடமையாக்கப்பட்ட இந்த போர் கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு நபருடையும் இங்க அந்த போரில் அவர்கள் ஈடுபட வைத்து அங்கு அவர்களுடைய தியாகங்களை அங்கு அல்லாஹ் வந்து பெற்றுக்கொண்டு அந்த தியாகங்களை அங்கீகரித்து அல்லாத இங்கு பதியவும் வைத்து அதை வந்து இங்கு தோல்வி அடைந்த அந்த நேரத்தில் கலக்கமாக இருந்த முஜாஹிதீன்களுக்கு ஆறுதலாகவும் பதிய வைத்து அவர்கள் செஞ்ச அந்த பிரார்த்தனையும் இங்க பதிய வைத்து அதே போல செய்யுங்க அப்படின்னு நமக்கும் பாடகமாக இங்க அல்லாஹால இந்த தோல்வியின் மூலமாக இது போல தோல்வி ஏற்படும் இது போல பாடங்கள் நமக்கு கிடைச்சிருந்து அதையும் நம்ம இங்க வந்து கருத்துல கொள்ளணும் அப்ப இது போல மேலும் அல்லாஹால அடுத்த படிப்பின இதுல என்ன நம்ம இந்த தோல்வியின் மூலமாக நம்ம எடுக்கலாம் சொன்னா இந்த கட்டுப்படாமல் இருந்ததற்கான ஏற்பட்ட விளைவுதான் இது இந்த கட்டுப்படாமல் இருக்குதே நபிசல்ல கட்டுப்படாமல் இருப்பதற்குரிய அந்த பாரதூரமான பாவம் இருக்குதே சாதாரண ஒரு பாவம் கிடையாது சூரத் நிசாவுடைய ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அல்லா தலா சொல்லிகாட்டுறான் நம்பிக்கையாளர்களே நீங்க வந்து அல்லாவுக்கு வழிபட்டு நடங்க அதே போல அல்லாவுடைய உங்களுடைய அதிபருக்கும் நீங்க கட்டுப்பட்டு நடங்க உங்களுக்கு யாத ஒரு விஷயத்தில் வந்து பிணக்கு ஏற்பட்டு சொன்னா அல்லாவையும் இறுதி நம்பி இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு நீங்க நம்பிக்கை கொண்டிருந்தா அதனை நீங்க அல்லாவிடமும் அல்லாவுடைய தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்க அவர்களுடைய அந்த தீர்ப்பை அதாவது அல்லாவுடைய மேலும் அல்லாவுடைய தூதருடைய தீர்ப்பை நீங்க திருப்தியோட ஏற்றுக் இதுதான் உங்களுடைய உங்களுக்கு நன்மையாகவும் அழகான முடிவாகவும் இருக்குங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய கட்டுப்படுங்க அது கட்டுப்படல பின்விளைவு வரும் அப்படிங்கிறத நாம தெளிவாக உதயுத்தத்தின் மூலமாக கண்டுகொண்டோம் நானும் இன்றைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய பிணக்குகளாக இருந்தாலும் அல்ல அல்லாவுடைய ரசூலுடைய விஷயத்தின் மூலமாக நாம அதன் மூலமாகதான் தீர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கறத இதன் மூலமாக நம்ம தெல்ல தெளிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் அடுத்த பாடம் அதாவது இந்த ஆகிரத்தை ஆகிரத்தை விட இந்த துணியாவின் மீது வச்ச நேசமானது எப்பேற்பட்ட பின்விளைவை ஏற்படுத்தியது அப்படின்னு இங்கு நடந்த அந்த அசம்பாவிதம் மூலமாக இதே போல நடந்தோன்னு சொன்னா நமக்கும் இதே மாதிரிதான் நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாடம் இங்க என்ன நடந்துச்சு இந்த உகதியுத்தத்தில் அங்க வில்லு எரியக்கூடிய நபர்களை நபிசிராசம் நிறுத்தி வைத்து அமீர வச்சு நீங்க நாங்கள் இறந்தாலும் நீங்க வந்து எங்களுடைய பிணங்களை கழுகுகள் ஒத்தி தின்னு இருந்தாலும் நீங்க இறங்கி வந்துடக்கூடாது நாங்கள் வெற்றியடைந்து போர் பொருட்களை எடுத்துக்கொண்டிருந்தாலும் நீங்க வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லா தாலா அல்லா தாலாவுடைய தூதர் கட்டள அவ என்ன பண்ணாங்க அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த போர் பொருட்கள் அவர்களுடைய ஆசை இந்த துணியாவின் மீதான மோகம் அவர்களுக்கு ஆகிரத்து மீதான அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படணும் அப்படிங்கிறத விட மிக அதன் மூலமாக எப்பேற்பட்ட ஒரு இழப்பு பேரிழப்பு அப்படிங்கறத நம்ம வரலாற்றில் முன்னதாகவே பார்த்தோம் அப்ப இங்க இதன் மூலமாக பல்வேறு படிப்பினைகள் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உலக மோகத்தின் காரணமாக நாம் எந்தெந்த இழப்புகளை சந்திச்சிட்டு வரோம் அப்படிங்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்னன்னு இந்த வெஸ்டர்ன் யூரோப் வெஸ்டர்ன் யூரோப் நம்ம கையை விட்டு போறதற்கு முழு முதல் காரணம் இந்த உலக மோகம்தான் இந்த ஐரோப்பிய கண்ட்ரி எல்லாம் யாருடைய கையில் இருந்துச்சுன்னு சொன்னா முஸ்லீமுடைய கைகளாக இருந்துச்சு குறிப்பாக அப்து ரஹ்மான் அவருங்கிற அப்படிங்கிற ஒரு அவருடைய தலைமையில் இருந்த படை ஸ்பெயினில் வந்து நுழைஞ்சிருச்சு ஸ்பெயின்ல நுழைஞ்சு அதோடைய பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய மூன்றில் இரண்டு பகுதியை கைப்பற்றிருச்சு கைப்பற்றின பிறகு பாரிஸ் அதோடைய தலைநகர பாரிஸுக்கு நூறு கிலோமீட்டருக்கு தொலைவில் தான் இருக்கு நூறு கிலோமீட்டர் தான் மொத்தமாக கைப்பற்றி பாரிஸை எட்டி நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது அந்த வெளிப்புற பகுதியில பாரிசிலிருந்து நூறு கிலோமீட்டர் வெளியில அங்க இருக்கக்கூடிய கனிமத்து மிகப்பெரிய அளவிலான கனிமத்தின் மீது இருந்த ஆசைனால அந்த போரில் ஈடுபட்ட முஜாஹிதுகள்லாம் என்ன பண்றாங்க சொன்னா அந்த போர் பொருட்கள் மீது கவனம் செலுத்தியதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த போரில் வந்து அவர்கள் இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பித்து அதன் பிறகு அவர்களால் அடியெடுத்து வைக்க முடியல பல்வேறு நபர்கள் அந்த போரில் வந்து சஹிதாக்கப்பட்டாங்க இந்த போருடைய அமீராகிய அப்துல் ரஹ்மான் அல் கஃபிகி அவர் வந்து அவரும் உட்பட இந்த போரில் சகிதாக்கப்பட்டார் இந்த போர் இருக்குது பலாத்து சுகதா அப்படின்னு அழைக்கப்படுது சுகதாக்களுடைய அந்த ஒரு கோர்ட்டு அந்த அளவு சுகதாக்கள் அங்கு ஆஜர்படுத்தக்கூடிய ஒரு பாலம் ஒரு படை ஒரு போர் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு வரலாற்றில் வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை பேர் சகிதாக்கப்பட்டதற்கு காரணம் இந்த உலக மோகம் பல்வேறு உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் அப்ப அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படாமல் ஆகிரத்தின் மீதான மோகத்தை விட உலக மோகம் இருந்துச்சு அதிகரிச்சிச்சுன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நாம இந்த உகதின் களத்தின் மூலமாக பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பனை அப்துல்லாப் மசூத் ரதில்லான்னு சொல்லிக் காட்டுறாங்க எங்கள்ல வந்து இங்கு உலகமோகம் கொண்டவர்களும் இருந்தார்களா அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு நான் வந்து ஆச்சரியப்பட்டேன் அப்ப அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உலக மோகத்தின் காரணத்தினால தான் அவர்கள் வந்து அங்கு கிடைக்கக்கூடிய போர் பொருட்கள் அங்க மக்கள் எடுத்துக்கொண்டிருந்தாங்களே அந்த நேரத்தில் அவர்கள் போய் மலையை விட்டு அந்த குன்றில் இருந்து இறங்கி வந்து போனதன் காரணத்தினால அவர்கள் தோல்வியடைந்தார்கள் பார்த்தோம் அப்துல்லா மசூது ஆச்சரியமடை எங்கள்ல உலக முகம் இருந்தவர்கள் இருந்தார்களா அப்படின்னு நான் ஆச்சரியமடை அளவுக்கு இருந்தது இந்த வசனம் இறங்கும் வரைக்கும் அப்படின்னு அவர்கள் சொல்லிக் காட்டுறாங்க அடுத்த படிப்பு என்னன்னு சொன்னா நம்மளுடைய உறுதித்தன்மை உகதியின் மூலமாக நம்மளுடைய ஈமானுடைய உறுதி எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத நபிசல்ல இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த வதந்தி இருக்கே அது பரவிச்சு அப்ப ஒவ்வொருத்தர்களும் எந்த மாதிரி அவர்களுடைய ரியாக்சன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறோம் ஒரு கூட்டம் என்ன பண்ணா நாமெல்லாம் இனிமேட்டு அவ்வளவுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்துல்லா உபை முனாஃபிடைய தலைவன் போய் குறைசிகளோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு சமாதான ஒப்பந்தம் பண்ணி போட்டுக்குவோம் போயிருச்சு அல்லாஹலா மூன்றாவது அத்தியாயம் சொல்லி காட்டுறான் முகம்மது வந்து ஒரு தூதர் தான் அவரும் வந்து இவரை போல இதற்கு முன்னாடி பல தூதர்கள் வந்து இறந்து விருக்கிறாங்க அவரும் இறந்துதான் போவாரு அவரு இறந்து விட்டாலோ வெட்டப்பட்டுட்டாலோ நீங்க வந்து புறமுதுகுட்டு ஓடிடுவீங்களா எவரேனும் புறமுதுக்கு காட்டு ஓடிட்டீங்கன்னா அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் வந்து உண்டாக்கிவிட போவது கிடையாதே நன்றி அறிபவர்களுக்கு அல்ல அதிசீக்கிரத்தில் நல்ல கூலியை வழங்குவா அப்படின்னு அல்லாஹாலா இந்த வசனத்தின் மூலமாக அல்லாவித்தலா சொல்லி காட்டுறான் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி நான்காவது அல்லாஹ் பதிவு செய்கிறான் அப்ப இங்க இருக்குது இந்த இஸ்லாமத்துடைய வெற்றி ஒரு தனிநபர் சார்ந்தது கிடையாது அது ஒரு இயக்கத்துடைய அமீராக இருக்கட்டும் ஒரு நாட்டுடைய தலைவராக இருக்கட்டும் இந்த முஸ்லிம் உம்மத்துடைய அமீராக இருக்கட்டும் ஏன் நபிசல்லே இருக்கட்டும் இதற்கு முன்னதாக பல தூதர் இறந்திருக்கிறாங்க இவர் இறந்துட்டா நீங்க புறம்பு காட்டு ஓடிடுவீங்களா அப்படின்னு அல்லா தால இங்க கேட்கிறோம் அப்ப இங்கு இஸ்லாம் என்பது ஒரு நபர் சார்ந்ததோ ஒரு தனிநபர் பர்சனாலிட்டிய சார்ந்து கிடையாது ஒவ்வொருவரும் இங்கு நம்முடைய பங்காற்றலை இங்கு நாம பதிய வைக்கணும் அப்படிங்கிறது அல்லாவுடைய இந்த வசனத்தின் மூலமாக கட்டளை அதனாலதான் உமர் ரதில்லானு இது போன்ற சிந்தனைகள் மக்களிடத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால தான் காலித் பின் வலிது ரதில்லானு இவர் எப்பேற்பட்ட சஹாபி சைஃபுல்லா அல்லாவுடைய வால் கிறிஸ்தவர்களெல்லாம் இந்த ஷாம் தேசத்திலிருந்து இவர்கள் பெற்ற வெற்றியை பார்த்துட்டு இவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே ஏற்பட்டது கிடையாது காலிபின் வலி ரதி இல்லாம முஸ்லீம்களை எதிர்த்து போரிட்டப்பும் இவர்கள் வெற்றி தான் அடைஞ்சாங்க உகது இவர் மூலமாகதான் வெற்றி கிடைச்சதுன்னு நம்ம பார்த்தோம் முக்கிய காரணம் இவர்தான் இவர் தோல்வியே அடையாத ஒரு சஹாபி எந்த அளவுன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் இவருடைய வாழை வந்து இவர்கிட்ட வந்து கேட்டாங்க உங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து வெற்றி அடைஞ்சே இருக்கீங்களா அமீராக அவருக்கு படையில ஒரு நபராக இரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீ வந்து நீங்க மதினாவிலே தங்கிடு கட்டளை அப்ப தனிநபருக்கு கிரெடிட் போயிடக்கூடாது அப்ப அங்க என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு சொன்னா தனிநபருக்காக போகணும்னு போயிட்டு இருந்துச்சு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அவரை எந்த தவறும் இழைக்கலனாலும் எந்த ஒரு கலங்கமும் அவர் ஏற்படலும் தனிநபருக்கு போயிடக்கூடாது இது அல்லாவிடமிருந்து வெற்றி வருது அப்படிங்கறனால அவரை பதவி இறக்கிவிட்டு அபு உபய்தா ரதில்லா அமீரா நிமிச்சாங்க அப்ப இஸ்லாத்துடைய வெற்றி தனிநபர் சார்ந்து கிடையாது அல்லாவின் புறத்திலிருந்து வருது நம்ம ஒவ்வொருத்தருடைய பங்கும் அதில் இருக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த மூலமாக நாம எடுக்கக்கூடிய ஒரு படிப்பனை மேலும்ருமையான ஒரு வரலாற்று பதிவு எதுன்னு சொன்னா அபுபக்கர் சித்திக்கிறதுல அவருடைய அழகான ஒரு உபதேசம் நபிசுலால் சரணித்த பிறகு ஒவ்வொருத்தரும் நபி மரளிக்கல உயிரோட தான் இருக்கிறார் உறங்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கருத்தில் இருந்தாங்க அப்ப அவர் வந்து மிம்பர் மேல் ஏறி இந்த வசனத்தை தான் ஓதி காட்டினார் இந்த வசனத்தை ஓதிக்காட்டு இதற்கு முன்னதாக பல தூதர்கள் இறந்து போயிருக்கிறாங்க அதே போல நபியும் இறக்கக்கூடியவர் தான் இவர் இறந்துட்டா நீங்க புறமுது காட்டு ஓடிடுவீங்களா இந்த வசனத்தை ஏறி சொல்லி யாரெல்லாம் முகம்மதை வணங்கிட்டு இருந்தீங்களோ அவரு முகமதே வணங்குங்க முகம்மது இறந்துவிட்டார் என்பதை நீங்க வந்து தெரிந்து கொள்ளுங்க யார் அல்லாவை வணங்கிட்டு இருந்தீங்களோ அல்லாஹ் என்றும் நிலைத்திருப்பவன் மரணமே இல்லாதவன் அறிந்து கொள்ளுங்க சொன்ன பிறகுதான் அங்கு நிலைமையே அங்க சாதாரணமாக மாறுச்சு அந்த அளவு ஒரு ஏன் உமர் ரதியுல்ல ஈமானில் உறுதியான உமர் ரதியுல்லே வாழ கையில வச்சுட்டு முகம்மது இறந்து விட்டார் எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்ப இந்த வசனம் இறங்கியதின் இந்த வசனத்தை ஓதி காட்டியதுக்கு பிறகுதான் அங்கு நிலைமை நார்மலாச்சு அப்ப இது மாதிரி தோல்விகள் வந்து இந்த வசனங்களை இறக்கவும் தானே அந்த இது போல படிப்பினைகளை பின்னாடி வரக்கூடிய இது போல ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் ஓதி காட்டி இங்கு நிலைமையை நார்மலாக்கிறதுக்கு சில கஷ்டங்கள் வந்து தோல்விகள் வந்து இதுபோல சில இழப்புகள் வந்து அதன் மூலமாக எடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படிங்கறத நாம் இதன் மூலமாக பார்க்க பார்க்க முடியும் அடுத்த படிப்பினை என்னன்னு சொன்னா நபிசல்லம் எவ்வாறு அந்த பில் போறியும்படி அங்கு நிறுத்தி வச்சிட்டு வந்தாங்களே பாதுகாப்புக்கு ஒரு நாற்பது பேரத்தை நிறுத்திட்டு வந்தாங்களே அவர்களோட நபி சில எப்படி நடந்து கொண்டாங்க முனாபிக்குகளோடு எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கறத நாம இங்கிருந்து இந்த குரானுடைய வசங்கள்லருந்து பார்க்க முடியுது அல்லாத்தாலா மூன்றாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நபிய நீங்க வந்து உங்களுடைய அல்லாவுடைய அருளின் காரணமாகவே நீங்க வந்து அவர்கள் மீது மென்மையாக நடந்து கொண்டீர்கள் யாரு மேல அந்த அவர்கள் மேல அந்த நாப்பது பேரு கட்டளை இட்டும் இறங்கி வந்தாங்களே அவங்கள்ட்ட நபி மென்மையா தான் நடந்துகிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு போர் தளபதியா இருந்தா என்ன பண்ணிருப்பான் நாப்பது பேர்த்து சுட்டுக் கொண்டிருப்பான் நம்ம ஊர் படை தளபதியா நம்ம ஊருக்காரங்க தான் அப்படின்னு கூட நினைச்சிருக்க மாட்டான் உன்னால ஊழபுரிய இழப்பு நீங்களும் சாவுடான்னு சுட்டுக் கொண்டிருப்பான் அல்லாவுடைய அருளின் காரணமாக தான் நீங்க அவங்க இடத்துல மென்மையா நடந்துகிட்டீங்கன்னு பதிய வச்சிட்டு அல்லா தலா சொல்றான் மேலும் நீங்க வந்து கடுகடுப்பானவராக கிடையாது கடினம் உள்ளவராக கடினம் உள்ளம் கொண்டவராக இருந்திருப்பீக்கானா உங்களிடம் இருந்து அவர்கள் வெருண்டோடி இருப்பாங்க ஆகவே வந்து அவர்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்து இறைவனும் அவர்களை மன்னிப்ப மன்னிக்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு அல்லா நபிசுகாஸ்து கற்றலை அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறதுக்காக நீங்க துவா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அல்லா மேலும் சொல்றான் மேலும் வந்து மற்ற காரியங்களும் அவர்களோடு நீங்க ஆலோசித்து வாருங்கள் யாரு அவர்களுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தாலும் அவர்கள்ட்ட நீங்க ஆலோசனை செய்யுங்கன்னு அல்லாத்தலா சொல்றான் மேலும் வந்து அல்லாத்தலா சொல்றான் நீங்கள் முடிவு செய்தால் அல்லாவிடமே பொறுப்பை ஒப்படைங்க ஏனென்றால் நிச்சயமாக அல்லா தன்னிடம் பொறுப்பு சாட்டுபவர்களை நேசிக்கின்றான் இந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் எவ்வளவு படிப்பனைகள் இருக்குது அவர்களாலதான் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவர்களாலதான் இப்பேற்பட்ட இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அவர்களால்தான் எழுபது நபர்கள் அங்கு சஹிதாக்கப்பட்டிருந்தாலும் அவர்களால் தான் நபிசல்லால திருமேனி காயப்பட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட காயம் அப்படிங்கிறத நம்ம சென்ற அமர்வுகள்ல பார்த்தோம் அத்தனையும் அவர்களால் ஏற்பட்டிருந்தாலும் அவர்களை நீங்க மன்னிங்க அல்லா அவர்களை மன்னிக்கணும் நீங்க துவாசிங்க அல்லாத்தலா கட்டளை எப்பேற்பட்ட ஆறுகளை அவர்களுக்கு அது அழித்திருக்கும் நீங்க அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு நல்லா தரா சொல்லிட்டு மேலும் வந்து அவர்களோடு நீங்க ஷூரா செய்யுங்க மசூரா செய்யுங்க அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்யுங்க அப்படின்னு நல்லா தரா நபிக்கு கட்டளை நமக்கு அனைவருக்குமே தெரியும் இந்த ஷூரா நபிசுலம் ஷூரா பண்ணாங்க நபிசுலத்துடைய ஒப்பீனியன் என்னவா இருந்துச்சுன்னா நம்ம மதியனாவிலே இருந்துக்கோம் பெண்களும் போருக்கு உதவி செய்யட்டும் பெண்களும் குழந்தைகளும் நாம வந்து மதினாவில் இருந்து நாம வந்து தற்காத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லும்போது பஜ்ரில் கலந்து கொள்ளாத நபர்கள் தான் நபிசல்ல அந்த சூறாவின் மூலமாக அவங்களுக்கு நபிசலத்துக்கு அழுத்தம் கொடுத்தாங்க நாம உகது களத்துக்கு போவோம் நாம அங்கு போய் போரிடுவோம் அப்படின்னு சொல்லி நபிசல்லாலஸ்துடைய ஒப்பீனியன் அவர்களுடைய ஆலோசனை என்னவா இருந்துச்சு இதுவாக இருந்தது இதை ஏற்றுக் கொள்ளாம இவர்கள் அழுத்தம் கொடுத்து இங்கு வர வைத்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லாவாலா அப்ப நீங்க அல்லாவுதலா இதன் மூலமாக கட்டளை செய்யறான் அது தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி நீங்க அதன் பின்னரும் நீங்க மசூராவே செய்யுங்க அப்படின்னு அல்லாத மூலமாக அல்லாத்தாளா இங்கு நமக்கு பதிய வைக்கிறான் மேலும் இந்த வசனத்தோட இறுதி சொல்லி காட்டுறான் இங்கு நீங்க வந்து அப்படி என்னாதான் மசூரா செஞ்சிட்டாலும் அல்லாவிடம் பொறுப்பு சாட்டிடுங்க அவர்கள்தான் அல்ல நேசிக்கிறேன்னு சொல்றோம் இது இந்த நபர்கள் அதாவது இந்த குன்றின் மேல் நிக்க வைத்தார்களே அவர்களுடைய விஷயத்தை அல்லாத்தாலா இந்த முன்னாச்சிக்குகளுடைய விஷயத்த பாருங்க மூன்றாவது நூத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி இரு படைகளும் சந்திச்சு அன்று அல்லாவுடைய அந்த நாட்டத்தின் பெயரால் தான் அந்த நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு உண்மையான நம்பிக்கையாளர்களையும் நயவஞ்சகர்களையும் பிரித்து எடுப்பதற்காகவே அல்லாஹ் இப்படி செஞ்சேன் அப்படின்னு அறுபத்தி ஆறாம் சொல்லிட்டு அறுபத்தி ஏழாம் அவசனத்தை சொல்லிக் காட்டுறான் அல்லாவுடைய பாதையில் போர் புரிய வாருங்க அல்லது அந்த நிராகரிப்பாளர்களை தடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதற்கு அந்த நிராகரிப்பாளர்கள் சொன்னாங்க நாங்கள் போர் வரும்னு கருதி இருந்தா நிச்சயமாக உங்களை தொடர்ந்து வந்தே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அன்றைய தினம் வந்து அவர்கள் நம்பிக்கையை விட நிராகரிப்புக்கே மிக நெருக்கமாக இருந்தாங்க தங்களுடைய மனதில் இல்லாததையே அவர்கள் வந்து தங்களுடைய வாயால வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவர்களுடைய மனதில் மறைத்து கொண்டு வைத்திருப்பதையும் அல்லாஹா அறிவான் அப்படின்னு நீங்க பதிவு வைக்கிறான் இந்த நயவஞ்சர்களை கண்டித்து பதிய வைக்கிறான் அவர்களுக்கு பாவமளிப்பு கேளுங்க அவர்கள சூராசியங்க அல்லாஹால அங்கு நம்பிக்கை கட்டளையிடுறான் இங்கு இந்த முனாஃபிக்குகளை கண்டித்து அவர்களுக்கு கண்டனமாக இந்த வசனங்களை பதிய வைக்கிறான் அப்படிங்கறத பார்க்க முடியுது மூலமாக மேலும் நமக்கு தெரியக்கூடிய இன்னொரு ஒரு படிப்பினை என்னன்னு சொன்னா பாடம் என்னன்னு சொன்னா இந்த போரின் மூலமாகத்தான் அல்லா வடிகட்டி எடுக்கிறான் பில்டர் பண்ணி எடுக்கிறான் போரின் மூலமாக இழப்புகள் மூலமாக இப்ப முனாபிக்கா இருந்தா உள்ளத்தில் நயவஞ்சகம் இருந்துச்சுன்னா அடுத்த போருக்கு நயவஞ்சகம் வருவானா போனா உயிர் போவோம் அப்படின்னு தெரியுது ஒரு உண்மையான இறை நம்பிக்கையன் வந்துருவான் ஒரு முனாபிக்கு வருவானா நிச்சயமா வர ஏன்னா முனாஃபிக்கு இமாம் ஜமாத்தோடு தொழுவ கூடியவன் ஐந்து பக்தும் தொழுவ கூடியவன் நபிசுல்லா சபைகள்ல இருக்கக்கூடியவன் முனாஃபிக்குகள் பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவன் போனா ஓடிடுவாங்க அப்ப பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரே சூழ்நிலை அல்லாஹால இந்த போரை தான் ஏற்படுத்திருக்கிறான் நம்ம முனாபிகா அப்படி நம்ம டெஸ்ட் பண்ணிக்க கூடிய ஒரு பில்டர் என்ன இந்த கித்தால் அல்லாவுடைய பாதையில் போர் புரிவது அப்படின்னு அல்லாத்தலா தன்னுடைய குரான் பதிந்து வைத்திருக்க அப்ப இங்கு நாம இன்னொரு விஷயம் கருத்துல கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம முஸ்லிம்கள் இடத்துல ஒரு கருத்து இருக்கு மிக தவறான புறையோடி போன ஒரு கருத்து என்னன்னு சொன்னா முஸ்லிம்கள் எல்லாம் முஸ்லீம் முழு உம்மத்தும் சரியான தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அவர்கள் சரியில்லாதான் இன்னைக்கு தோல்வி நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கருத்து சிக்கிறாங்க மேலும் இன்னொரு படி மேல போய் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய ரப்பாய் அங்க இருக்கக்கூடிய பிரசிடண்ட் என்ன சொல்லிட்டாங்க ஜும்மா கூறக்கூடிய கூட்டம் பஜருக்கு வந்தாதான் உங்க இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு வெற்றி கிடைக்கும் இதுபோன்று பல விஷயத்த வைக்கிறாங்க ஆனா அல்லாஹால அல்லா தாலோட நியதி பாருங்க இந்த முனாஃபிக்குகள் இறை நம்பிக்கையை விட குஃபரே அவங்க குஃபுருகாக்கே அவங்க வந்து நெருக்கமாக இருந்தாங்களே அவங்க திரும்ப போனாங்களே அவர்கள் மூலமாக தோல்வி ஏற்படல யார் மூலமாக தோல்வி ஏற்பட்டது அப்படிங்கறத அல்லாஹ் பதிய வைக்கிறான் யாரு அந்த குன்றுமேல் நின்று அந்த கனிமத்திற்கு பொருளுக்காக வந்தாங்களே அவர்களால் தான் தோல்வி ஏற்பட்டது அப்படின்னு அல்லா தலா பதிவு செய்யறான் மூன்றில் ஒரு பகுதி திரும்ப போனாங்களே முன்னூறு பேர் போனாங்க சுமாராக அவர்கள் மூலமாக உங்களுக்கு தோல்வி கிடைக்கல பதிவு செய்யல தோல்வி உங்களுக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த நபர்களால் அப்ப நாம இங்க பதிவு நாம இங்க எடுக்க வேண்டிய படிப்பு என்னன்னு சொன்னா மன்சூர் அதாவது இந்த இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய இஸ்லாத்திற்க வந்து முழுமையாக ஈடுபடக்கூடிய நபர்களுடைய தவறுகள்னால இந்த உமத்திற்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத இதிலிருந்து எடுக்கக்கூடிய நாம் மிக முக்கியமான படிப்பினை ஏனோ தான இருக்கக்கூடிய முனாபிரிக்கினாலேயோ ஈமானில் குறைபாடுகள் இருக்கக்கூடிய நாளேயோ இல்ல ஃபஜருக்கு வரக்கூடிய அதே கும்பலு அத்தனை நபர்களும் அத்தனை பேரும் ஜும்மாவுக்கு வரக்கூடிய அனைவரும் இங்கு வரணும் அப்படிங்கிற நிபந்தனையோ என்னைக்குமே இந்த நிபந்தனைகள் ஏற்பட போறது கிடையாது எப்பயுமே ஜும்மாவுக்கு வர போறக்கூடிய கும்பல் வந்து ஃபஜருக்கு வரப்போறது கிடையாது இது காலம் காலமாக இருக்கக்கூடியதான் காலம் காலமாக இருக்க போறக்கூடியதான் இதனால அல்லவுடைய வெற்றி கிடைக்கும் கிடைக்காம இருக்காது அப்படின்லாம் கிடையாது ஏன் இன்னும் சொல்ல போனா வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னு சொன்னா இதற்கு முன்னதாக இருந்த கலிபாக்களுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா பெண்களிடையே கூத்தடித்துக் கொண்டிருந்த மது அருந்திக் கொண்டிருந்த முழுக்க முழுக்க தீமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த நபர்களுக்கும் வெற்றி கிடைச்சிதான் இருக்கு அப்ப அவர்கள் நல்லா இருந்தனால தான் அவர்கள் முழுக்க முழுக்க தக்குவா இருந்தனால தான் அவர்கள் வெற்றி கடைஞ்சலா அப்படி கிடையாது அப்ப வெற்றி என்பது அல்லாவுடைய புறத்திலிருந்து அல்லாவுடைய நாட்டத்தின்படி ஏற்படக்கூடியது அப்பிஃபத்து அதாவது இந்த வெற்றியாளர்களுடைய கூட்டம் அவர்களில் உண்மையாளர்களுடைய கூட்டம் அவர்கள் வந்து வழிமாறி போயிடக்கூடாது அவர்களால் தோல்வி ஏற்படும் அப்படிங்கறத அல்லாஹா இங்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதை நாம இங்கு கருத்தில் கொள்ளணும் அப்ப அல்லா தலா மூன்றாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது சொல்லிக் காட்டுறான் நம்பிக்கையாளர்களே அல்லாஹுடைய கட்டளைப்படி உபது போரில் நீங்க எதிர்களை வெட்டி வீழ்த்து கொண்டிருந்த சமயத்தில் அல்லாஹ் தன்னுடைய வாக்க நிச்சயமாக நிறைவேற்றிட்டான் எது வெற்றி அழிச்சிட்டேன் அப்படின்னு அல்லா தலா சொல்லி காட்டுறோம் ஆனா நீங்க விரும்பியத எதை அல்லா விரும்பி நீங்க விரும்பியதான் சொல்லி காட்டுறது வெற்றி வெற்றியை விரும்புவதை வந்து அல்லாஹ் உங்களுக்கு காண்பித்ததன் பின்னதாக நீங்க நபியுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு நீங்க உங்களுக்குள்ள தர்க்கம் புரிந்து கொண்டு அந்த கணவாயிலிருந்து விலகி தைரியத்தை இழந்து விட்டீங்க உங்களில் வந்து இவ்வுலகை விரும்புபவர்களும் உண்டு மறுமையை விரும்புகிறும் உண்டு ஆகவே உங்களை சோதிப்பதற்காகவே அவர்களை விட்டு பின்னடையும் படி அல்லா செய்தான் நிச்சயமாக அல்லா உங்களுடைய குற்றங்களை மன்னித்து விட்டான் ஏனென்றால் அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் மீது அருள் புரிபவனாக இருக்கின்றான் இதுல பாருங்க இந்த வசனத்துல படிப்பனைய நூத்தி அம்பத்தி வசனத்துல இவர்கள் மூலமா தான் தோல்வி அடைஞ்சது நல்லா பதிவு செய்யறான் அந்த முன்னூறு பேர் போய்ட்டாங்களே அவர்களால் ஒரு இடத்துலயும் வாக்களித்ததை நீங்க விரும்பியதை நிறுத்திட்டான் வெற்றியை ஆனா நீங்க இம்மையை விரும்பி அந்த கனிமத்தை விரும்பி நீங்க உங்களுக்குள்ள தர்கித்து நீங்க அந்த கனிமத்தை எடுக்க போனால அல்ல உங்களுக்கு தோல்வியை கொடுத்தான் அப்ப இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய நபர்கள் அவர்கள் அடி சரிக்கூடாது அப்படிங்கறது நாம இங்க எடுக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினைகள்ல ஒன்று அதே போல இவர்களை அல்லா தலா இங்கு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறான் இந்த வசனத்தின் மூலமாக அடுத்த மிக முக்கியமான படிப்பினர் என்னன்னு சொன்னா தீயசகுனம் நபிசுல்லம் எங்குமே தீயசகுனம் பார்த்ததே கிடையாது துருப்பாக்கியமாக எதையுமே கருதியது கிடையாது இன்னைக்கு நம்மள பலரே மாற்றார்களோ அப்பேற்பட்ட ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தா அந்த உகதை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க நாமும் உகதை நேசிக்கிறோம் சொல்லி காட்டுவாங்க மேலும் சொர்க்கத்திற்குரிய மலை இது இந்த உகது மலை இருக்கே சொர்க்கத்தில் உள்ள மலை இது அப்படின்னு நபிசுலாசம் சொல்லி காட்டுவாங்க அப்ப நாம வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் அல்லாவுடைய நாட்டப்படிதான் நடக்குது எந்த ஒரு இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை தீய சகுனமாகவோ துப்பாக்கியமாகவோ கருதிவிடக்கூடாது அப்ப இந்த இழப்புகள் மூலமாக ஏற்பட்டிருந்தாலும் நபி அதை நல்ல வார்த்தைகள் மூலமாக தான் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது நாம இங்கு எடுக்க வேண்டிய அடுத்ததாக எடுக்க வேண்டிய படிப்பினை அடுத்த முக்கியமான ஒரு படிப்பினை என்னன்னு சொன்னா மிக முக்கியமான படிப்பினை சூரத்துல் அன்பால் சூரத்துள் இம்ரான் இரண்டுலயுமே அல்லாஹாலா பத்திரில் ஏற்பட்ட படிப்பனைகளை சூரத்துள் அன்பால்லையும் உகதில் ஏற்பட்ட அந்த படிப்பனையை ஆலைமுறையும் பதிய வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிந்த விஷயம் அதில் ஏற்பட்ட அந்த வெற்றி தோல்விகளை குறித்து அல்லா தலா அடுக்குகிறான் எப்படி வெற்றி தோல்வி அடுக்கி அடுக்கி எப்படி வெற்றி நீங்க எதிர்ப்பு எப்படி வருது தோல்வி எப்படி வருது அதற்கெல்லாம் காரணிகளை அடுக்கிறான் முதலாவதாக வெற்றி வெற்றியை பற்றி அல்லாஹ் பேசும்போது அல்லாஹால முதலாக சொல்றான் வெற்றி அல்லாவின் புறத்திலிருந்து வருது எட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசதி காட்டுறான் சூரத்தில் அன்பால் உங்கள் உள்ளங்கள் திருப்தி அடைவதற்காக ஒரு நற்செய்தியாகவே அல்லாஹ் இதை வந்து உங்களுக்கு ஆக்கி வைத்தான் எத வெற்றிய அல்லாவிடம் இருந்தே என்று உதவி உங்களுக்கு கிடைத்துவிடவில்லை அதாவது அல்லாவிடம் இருந்துதான் இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி அல்லாவிடம் இருந்து வருவது முதலாவது ரூல் இரண்டாவது ரூல் என்ன சொன்ன அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெற்றிய யார் நாடு நாளும் தடுத்து நிறுத்திட முடியாது இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை அல்லாவது நூத்தி அறுபதாவது வசனத்துல சூரத்துல அல்லா தலா சொல்லி நம்பிக்கையாளர்களே அல்லா உங்களுக்கு உதவி புரிஞ்சா உங்களை வெற்றி கொள்பவர் யாருமே கிடையாது உங்களை அவன் கைவிட்டாலோ பின்னர் உங்களுக்கு யாருதான் உதவி செய்ய முடியும் அதனால நீங்க அல்லாவின் மீதே நம்பிக்கை வைங்க அல்லாத்தலை சொல்லி கேட்டான் அப்ப வெற்றி அடைவதற்கு ஒண்ணு வெற்றி அல்லாவின் பொறுத்தல இருந்து வருது அதே போல அல்லா தோல்வியை நாடித்தான் என்ன நினைச்சாலும் தோல்விதான் வெற்றி நாடவே முடியாது அதே போல வெற்றி அல்லா நாடி இருக்கும் எதிராளிகள் எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் அவர்களால் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கடலை பிளந்து அல்லா தலா வெற்றியை கொடுத்தான் அல்லாவிற்கு மட்டுமே அஞ்சுங்கள் அப்படின்னு அல்லாஹல்கள் மேலும் அல்லாஹலா இந்த பிணைப்பு இருக்குதே ஆஹிராவை விட துனியாவின் மீது இந்த பிணைப்பு ஏற்படுத்தக்கூடியது இருக்குதே இதை பற்றி அல்லா தலா நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் நீங்க ஓதுப்போரு வந்து நீங்க வெற்றியை கண்ணு முன்னாடி காமிச்சேன் நீங்க இந்த துணியாவை நேசித்தனால அல்லாவதலா உங்களுக்கு தோல்வியை சாட்டினா அப்படிங்கறத அல்லாவத இங்க பதிவு செய்யறேன் அப்ப நம்ம மறுமையை விட இம்மையை நேசித்தோம் சொன்னா இங்கு வெற்றி இல்லாமல் போகும் அப்படிங்கறத அடுத்த ரூல் வெற்றிக்கான இதெல்லாம் ரூல் அல்லா வைக்கக்கூடிய ரூல்ஸ்ல இதுவும் ஒரு ரூல் அப்படிங்கறத நாம இங்கு பார்க்க முடியுது அடுத்து அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த தர்க்கித்தல் இதே வசனத்தில் அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய வேற்றுமை அந்த வேற்றுமையும் நாம தோல்வியடைவதற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கறத அல்ல இதன் மூலமாக பதிய வைக்கிறான் அடுத்து எண்ணிக்கையின் மூலமாக வெற்றி கிடையாது அப்படிங்கிறது இந்த வெற்றி தோல்வியுடைய முக்கியமான ஷரத்து அல்லா தாரா தன்னுடைய திருமலைக்குற மூன்றாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி மூணாவது சொல்லி காட்டுறான் பத்ர்பூர்ல நீங்க ஆயுதத்துல ஆயுதத்திலையும் சரி எண்ணிக்கலையும் சரி ரொம்ப குறைஞ்சவங்களாக இருந்தீங்க அல்ல அவங்களுக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு அல்லாத சொல்லி காட்டுறோம் அப்ப எண்ணிக்கல கம்மியாக இருந்தாங்க அல்ல வெற்றியை கொடுத்தான் அதே இன்னொரு புறம் எடுத்துக் கொள்ளுங்க பல்வேறு போர்கள குறிப்பாக ஹுனின் யுத்தத்தை பத்தி அல்லாஹ் தலா ஒன்பதாவது சூரத்து தௌபால இருபத்தி அஞ்சாவது சொல்லிக் காட்டுறான் பல போர்க்களங்களில் உங்களுடைய தொகை குறைவாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறான் எனினும் ஹுனை போர் என்று நீங்க வந்து பெருமையில ஆழ்த்தி கொண்டீங்க உங்களுடைய அதாவது அந்த எண்ணிக்கையை வைத்து மிகப்பெரிய படைபடம் இருந்துச்சு எதிரியாளி எதிராளிகளை விட அவங்களுக்கு என்ன எண்ணம் வந்துருச்சு சொன்னா அந்த எண்ணிக்கையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அல்லாஹலா தோல்வியை கொடுத்தா அப்ப எண்ணிக்கையை வைத்து வெற்றி தோல்வி கிடையாது அப்படிங்கறத நாம இங்க தெல்ல தெளிவாக புரிந்து வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வெற்றி தோல்வியில அல்லாத்தலா வைக்கக்கூடிய ரூல்ஸ்லாம் முக்கியமான ரூல்ஸ் அடுத்த முக்கியமான ஒரு ரூல் என்னன்னு சொன்னா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டியது வெற்றி வேணும்னு சொன்னா அல்லாவும் அல்லவுடைய சொல்லுக்கும் கட்டுப்படணும் தோல்வி அப்படிங்கறத அல்லாஹ் பதிவு செய்யறான் அதே போல யூனிட்டி அவர்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமை தோல்வியையும் பார்த்தோம் அடுத்து விடாமுயற்சி அல்லா தலா எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவசனத்தை சொல்லிக் காட்டுறான் நீங்க அல்லாவுக்கும் தூதருக்கும் வழிபட்டு ஒற்றுமையாயிருங்க உங்களுக்குள்ள தர்கித்துக்காதீங்க அதே போல தைரியத்தை இழந்துராதிங்க தைரியத்தை இழந்தா உங்களுடைய சக்தி போயிரும் நீங்க கஷ்டங்களை தகித்துக்கொண்டு நீங்க பொறுமையாருங்க பொறுமையாளர்களோடு வெற்றிக்கு ஒரு காரணியாக இருக்கு அதையும் நாம இங்க கருத்தில் எடுத்துக்கொள்ளணும் அடுத்த முக்கியமான ஒரு காரணி வெற்றிக்குரிய காரணம் என்ன சொன்ன இந்த போருக்கு உரிய பிரிப்பரேஷன் தயாரிப்பு அல்லாவோட புறத்துல இருந்து வெற்றி வருது அதனால நாம நின்று கொண்டு அல்லாவிடம் வந்து பிரார்த்தனை செய்வோம் திக்ரு செய்வோம் அல்லா தலா சொல்லல நீங்க எட்டாவது அறுபதாம் வசனத்தில் அல்லா தாலா சொல்லி காட்டுறா அவங்களை எதிர்ப்பதுக்காக நீங்க பலத்தையும் அதாவது குதிரை லாயத்துல அந்த குதிரைகளையும் நீங்க வந்து திறமையான குதிரைகளையும் உங்களுக்கு சாத்தியமான அளவு நீங்க தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க அல்லாவுடைய எதிரிகளையும் உங்களோட எதிரிகளையும் நீங்கள் இதன் மூலமாக பயப்பட செய்யலாம் இவர்களை அன்று எதிரிகளில் வேறு சிலர் இருக்கின்றனர் அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாதான் அவர்களை அறிவான் இவர்களை நீங்க வந்து திடுக்கிட செய்யலாம் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல குதிரையை பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஆயுதத்தை பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லி வெற்றிக்கு இத ஒரு காரணியாக அல்லாததாலா இங்கு பதிய வைக்கிற அடுத்து உறுதித்தன்மை நிலைகுலையாத தன்மை விடாமுயற்சி ஒன்று அதே போல நிலை குலையாத தன்மை மேலும் அல்லாவே நினைவு கூறணும் இதுவும் அல்லாத வெற்றிக்கான குவாலிட்டியாக அல்லா பதிவு செய்யறோம் எட்டாவது நாற்பத்தி அஞ்சாவது வசனத்துல நம்பிக்கையாள நீங்க வந்து போரின் போது எதிரியோட கூட்டத்தை சந்திச்சீங்கன்னா கலங்காம உறுதியாக எதிர்த்து நிலுங்க உறுதியாக எதிர்த்து நிலுங்க மேலும் அல்லாவுடைய திருப்பெயரை நீங்க அதிகமாக சப்தமிட்டு கூறுங்க அப்படின்னு அல்லாதத்தாளா வெற்றிக்குரிய காரணியாக இதையும் பதிவு வைக்கிறான் வெற்றி தோல்விக்குரிய காரணிகளை அல்லாததாளா இவ்வளவு அலசி ஆராயிரம் இந்த உகது யுத்தத்தின் மூலமாக இப்னு கைம் ராமத்துலாளி அவர்கள் சொல்வது போல பல்வேறு படிப்பினைகளை இந்த உமத்திற்கு எடுத்து வைத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக தங்க சுரங்கம் உகது யுத்தத்தை தங்க சுரங்கத்தோடு இப்னு கைம் ராமத்துலாலையும் ஒப்பிடுறாங்க அத்தனை படிப்பினைகள் இருக்கு இன்னும் படிப்பினைகள் இருக்கு இன்சா லா இப்ப வரக்கூடிய அமர்வுகள்ல இன்ஷால்லாம் அடுத்தடுத்து படிப்பைகள் நம்ம பார்ப்போம் ஏற்பட்ட இன்னும் படிப்பினைகளை பார்ப்போம் இப்ப இதுபோல படிப்பனைகள் மூலமாக சகாபாக்கள் எவ்வாறு அந்த படிப்பனைகளை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி வெற்றியடைந்தார்களோ அதே போல நாமும் வெற்றி அடைய வேண்டும் என்ற பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கை வாக்கமான வணிகங்கள் ஆகி ரெண்டு